يا رب لك الحمد شطرا تطروا ولك الحمد اذا رلي ولك الحمد بعد ذلك الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمال فيهديه الله ولا يهدي الضال ومن يضلل فلا, فلا هادي فأشهد أن لا إله إلا الله هو وحده لا شريف له فأشهد أن محمدًا عبده ورسوله فالله ما صل على سجرنا محمدًا وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم باد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نبع عبادي أني أنا الغقول الرحيم அருளாளரும் நிகரற்ற அன்புடையோரும் ஆகிய வல்லவரின் நாமம் போட்டு துவங்கின்றேன் வைகத்தை படைத்து பரிபாலிக்கும் மேக வல்லோ அல்லாவுக்கே வாய்ப்புகள் அனைத்து வர்ஷம் இல்லா இவ்வையகத்திற்கு ஒரு சிற்று வந்திருக்க ஏன் ஆரம் அவர்கள் நம்ியும் அல்லாவின் மாளிகை முங்கங்களே அல்லாஹ் நம்ம ஊரிலிருக்கின்ற கட்டளை திருக்கின்றான் அப்படி என்ற நமது வாழ்க்கையில் இயல்பு அறிவு எடுத்து நடக்கும் நாம் தவிர்ந்து வாழ்ந்தால் நடிகப்பால் உங்களுக்கு மெட்டிக்கிறேன் கண்ணியத்துக்குரிய பலவனா உலக சில கண்ணியத்துக்குரியவர்களாக சிறந்தவர்களாக அவ்வா முஸ்லிம்களாகிய நம்மவர்களை பழைத்து நமது கண்ணியத்தை சிறப்படைய கூடிய வழி அவங்களா மூலம் காட்டி நெறியோ இந்த நிரந்தரமான வாழ்க்கையில தருவான் எப்ப முஸ்லிம்களாகிய நாம் மனம் போட போக்க சமூகத்திற்கேற்ப ஆட்சிக்கு ஏற்ப என்னோட வாழ்க்கைகளை மாற்றி அமைச்ச விரும்புவோம் இந்த நேரத்தில் இந்த உலக வாழ்க்கை நெருக்கடி அறுக்கும் நாளை மருந்து வாழ்க்கை சோதனையாக மாறியும் என்று அந்த அடிப்படையில நாம் சிந்திக்க தடமை பெற்ற ஒரு நிகழ்ச்சியான் இந்த வேளத்தில் அன்புடைய சொல்வோம் உலகத்தில எந்த இடத்தில எந்த நேரத்தில் எப்படியாவட்ட சமூகத்தில இந்த தீர கொண்டு போயிட்டு சேர்த்தாங்க இந்த உலகத்தில மனிதன் மனிதனாக மதிக்கப்படாத ஒரு காரணம் பெண்கள் எல்லாம் ஒரு காரணம் அந்த காலத்தில மனிதன் உரிமைகள் மதிக்கப்படவில்லை மனிதனுடைய உயிருக்கும் எட்டு மட்டும் விளை பேசப்பட்ட காலம் அந்த காலம் அந்த காலத்துல மனிதர்கள் என்றாயா பெண்கள் என்ன மிகப்பெரிய செய்தியன்பு நபிய அவர்கள் அந்த அறவியல் கொடுத்தார் அந்த அரபிய மக்களுக்கு அதை வைத்தார் அவர்களே அதுக்கு பின்னாலே அந்த மக்கள் சீராக மாறினார் இந்த சமூகத்தை வழிநடத்தினாங்க மனிதன் வேறுபடுற நேரத்தில் மதித்துடைய அந்த கூட அடிப்படையில் அன்பு நம்பியவர்கள் இந்த இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் தொடங்கது முதல் எப்படி அவனுடைய திருப்பராயம் அமையவரும் பெற்றோர்களுடைய கடமைகள் என்ன வாயிபத்தை ஒரு ஆண் எப்படி வாழும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எது என்ன போல பெரியவர்களே இந்த உலகத்தில் சனிமண்ட வாழ்க்கை சமூக வாழ்க்கை எப்படி மேற்கொள்ளப்படுவோம் அந்நிய சமூகம் எப்படி அழிக்கப்படணும் இப்படி ஒன்றில் ஏராளமான விடயங்கள் நம்மோட அழகான முறையிடத்தில் நாங்கள் விரும்பியதெல்லாம் நாங்கள் பேசுறதெல்லாம் மார்க்கெல்லாம் மார்க்க வேண்டும் பேசியதுனால இன்றைக்கு இந்த சமூகம் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய சோதைகளுக்கு தெளிவுகிறோம் அப்பொழுதுதான் இந்த உலகத்தில நாம் கெண்ணியமாக வாழலாம் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழலாம் பிரச்சனைகளை நாம் இந்த உலகத்திலே கண்ணார தாண்டோமே பிரச்சனைகளுக்கு அந்த நேரத்துலதான் காணலாம் எனவே அந்த அடிப்படையில நான் சிந்திச்சு பார்த்தா அன்பு நிறையாக்களை வளர்த்தெடுத்த நேரத்தில் மதிக்கப்படாத ஒரு காலத்துல அன்பு நிறைய சா வாக்களை வளர்த்தெடுத்தாங்க அந்த வளர்ந்த பருவத்தில் கூட தனி சா வாக்களுக்கு கொடுத்த சுத்துமதி என்ன தெரியுமா கணியத்துக்குரியவர்களே அம்மாவுடைய மக்களே நவியுடைய வாழ்க்கையை நெறி எப்படி இருந்துச்சு அன்பு நபியுடைய முன்மாதிரி என்ன இந்த சுற்றுமதியான அந்த சா வாக்களுடைய வாழ்க்கையில நவிய பொருத்த பாடம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பாடத்தை படிச்சு இந்த உலகத்தில் நபிமார்கள் கொலை செய்தார்கள் இந்த உலகத்தில் புதுப்பித்தார்கள் இத்தொலகத்தில் நபிமார்களை கொலை செய்த ஒரு கூட்டத்தை பற்றி பாதுகாத்தான் ஒவ்வொரு சட்டத்திலையும் அன்புடைய மிகப்பெரிய என்ன தெரியுமா ஒரு கட்டம் ஒரு சேவை செய்ய காட்டுறாங்க மாற்றம்மையாங்க சாபாக்களுடைய நடைமுறை வாழ்க்கையில எல்லாத்தையும் வளர்த்தி வளர்த்தி அன்புணவிய ஒரு கட்டத்தை தான் சத்தாம் நாள் சாக்கள் எல்லாம் நோக்கு நோக்கிய இந்த நேரத்தில் இந்த யூகளுக்கு என்பதில் உறுதியாக இருந்தாங்க ஒப்பாக யூதர்கள் வரக்கூடாது ஒன்பதாம் நாளையும் நோன்பு நோக்கு இதனால்தான் அன்பு நபி எந்த வழிமுறையாங்களோ இன்று நாம் ஒன்பதின் பத்தும் நோன்பு நோக்கிறோம் விடயங்கள்ல வளர்த்தடிகளை கொடுத்தாங்க என்ன ஆச்சரியம் தெரியுமா அன்பு நபி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு தான் சக்தித்திய ஒரு சமூகத்தை உருவாக்கினார் அதே நவீர்கள் அந்த சமூக ஒவ்வொரு நாங்கள் பின்பற்றுவோம் அவர்கள் தலையை போட்டால் நாங்கள் இவங்கல்லாம வேற யாரும் என்ன ஆச்சரியம் தெரியுமா வாழ்க்கை வாழ்க்கை இந்த ஆச்சரியம் தெரியுமா வாழ்க்கைகள உடைகளை தலைமுடிய நடத்த செயல்பாடு வியாபாரத்தை குடும்ப வாழ்க்கை பயணம் எடுத்துக்கொண்டா என்ன கவலை தெரியுமா முஸ்லீம் என்ற பெயரில எங்களுக்கு தொழில் தெரியுமா காற்றால் இன்றைக்கு எங்களுக்கு இன்பம் தரக்கூடிய நீர் கொஞ்சம் கட்டுப்பாடு இந்த இன்னைக்கு எத்தனை வாசலுக்கு பாந்த பிள்ளைக்கு யாருமே இல்ல ஏய் செட்ட பிள்ள மாசுகளுக்கு சொல்ற புத்திமதி என்ன தெரியுமா மவுனுக்கு எங்க நாம் இந்த இந்த காட்டின இங்க வாழ்கிறோம்யக்குரியவர்களே கடமைப்பட்டவர்கள இருக்கிறோம் எனவே எங்கள பாவனித்து அன்பு நபியுடைய மாறும் அன்பு நபியுடைய தான் இன்றைக்கு அன்பிற்குரியவர்களே எவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு நானும் நீங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே நமக்கு சிந்திப்போம் முஸ்லிம் இந்த முஸ்லிமைப்போம் ஒரு ஆணையிலிருந்து சாதாரண மனிதர் வரைக்கும் படித்தவர்களின் பாம்பவர் வரைக்கும் ஏழைகள் பெரியார்கள் பணக்காரர் வயதில் வாழ்வர்கள் சிறார்கள் ஒவ்வொருத்தர் யோசிப்போம் இந்த வீடுக்கு நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன் இந்த வீடுக்கு நான் என்ன க்குரியவர்கள என்ன கவர வரியுமா இன்றைக்கு நாங்கள் இன்னொரு பக்கத்தில் இந்த ஏதோ சரி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் நேரத்தில் வாங்க ரோசத்தை விட எங்களுடைய சமூகத்தில் ஒரு வாரிதம் எடுத்துக்கோ இதை பார்த்து ரோஷமடைய வேண்டியவர்களும் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில் நவியுடைய வாழ்க்கையில் விடயத்தை நாம் மிகப்பெரிய சொப்ப கைவிட்டு யாரோ இன்றைக்கு பிச்சை போட்டவர்கள ஒரு கலாச்சாரத்தை எங்களை கலாச்சாரமாக ஆக்கிக் கொண்டு வாழ்வர்கள் நானும் நீங்களும் ஒரு கட்டம் சிந்திப்போம் இந்த வீடுக்கு நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஒரு நாள் வரும் வயது நிச்சயம் இன்றைக்கு என்ன திரும்ப சொல்றோம் அப்பாங்க அப்பட சொல்லி அவன் பேர பிள்ளை தான் அவருடைய அந்த சீதேரிகளை தியாகம் நாம் நல்லே இன்னொரு காலம் அந்த காலத்தில் பேரு சொல்லி என்ன புள்ளே புயலிகள் சொல்ல சொல்றத்தில்வர்களே நாங்கள் உலகத்தை நம்மை நல்லது பேசும்டோம் என்ன என்ன வடிவமைத்து போறோம் தட்டுக்காங்க தெரியத்துக்குரியவர்களே அல்லா நம்மளை பாதுகாக்கணும் நடிகாரிவர்களே இன்று நாம் எழுதிய கலாச்சாரத்தை எழுத ஒரு போர்வையில் நாங்கள் பின்பற்றுவோம் இப்ப நாங்க பார்க்கிறோம் நாளைய மறுசிடத்தை இலங்கை இந்த வருடத்துடைய இதை யாரு சிறப்பை யாருக்கு நானும் நீங்களும் புஷ்டம் என்ற பேரில பின்பற்றிக் கொண்டு இந்த கலாச்சாரத்துக்கு மறுத்துவார் ஒரு கட்டத்திலே ஒரு அந்நியமான் அன்பு நவியுடைய நகனியில சிறுநீர் கழிக்கிறார்கள் ஒரு வணக்கீர் கைப்பட வேண்டாம் எந்த வணக்கத்தில் இந்த நேரத்தில் அதே போன்ற ஒரு யதார்த்தம் தாவாக்கலுக்கு கோப அந்த தாவாக்கல் ஆயுஷப்படுறாங்க இந்த நேரத்தில் நபி புத்தூரி அவருக்கு திருநீர் கழித்து வரைய பின்னாலே நான் அனுசரித்திடும்டுப்போம் அநாதைகளுக்கு உணவு குறித்து உறவி செய்வோம் ஆனால் இன்னொரு கலாச்சாரத்தை கலாச்சாரமாக ஆக்கமாட்டோம் இதுதான் ஒரு இந்த முற்று நிலைக்குரிய ஒரு இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர் சாரிப்பாங்க சேவ் ஆச்சரியம் பார்த்த பிள்ளைக்கு அவர் இது ஓனுமா அது ஓணுமா மேலே போறதா போறதா இந்த படத்தை நாம் எடுத்து செலவழிக்க ஒரு நாள் அன்பு நபியவு நபரிகள் நோக்கி மாறாங்க சாபாக்கள் அபு மிகப்பெரிய பாபாக்கள் இருக்கிறாங்க அந்த லோக்கத்தை வச்சு மூணு பேரும் சேர்ந்துட்டு சசியோடு இருக்கிறாங்க கட்டும் கையேடல்ல வாழ்விச்சுவாராம் வாழ்விச்சுவாராம் மூவர் சதீரம் ஒரு சாவிடைய போறார் வந்தது அழகான சாப்பாடு ருசியான சாப்பாடை கொடுக்குறாரு அந்த சாப்பாடு சாப்பிடுற நேரம் என்ன தெரியுமா சொன்னாங்க இதைப்பத்தியும் நாளுக்கு கேள்வி கேட்கப்படுவோம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய வீந்திரியத்திற்குள்ள குடுப்பில் எவ்வளவு அநியாயத்தை செய்யும் சாப்பாட்டு எவ்வளவு அநியாயம் இன்னைக்குறிவோம் இப்படி நாம் வீடுக்கு மேல் மேலுக்கு மேல் வீண் இரைய செய்வோம் என்றா ஒரு நாள் எங்களுக்கு இப்படி ஒரு சோழர் அவரும் யார் எங்களுக்கு கை கொடுப்பா மிகப்பெரிய கவலை தெரியல எத்தனையோ வாக்குவார்கள் சில நியூ இயர் செலிபிரேட் பண்ண பிள்ளைக்கு துப்பாட வாங்கி கொடுப்பார்கள் கடன் வாங்கி வட்டுக்கு வாங்கி பிறைக்கு பட்டாசுகளையும் வாங்கி கொடுக்கிற வாப்பார்கள் இருக்கிறார்கள் இந்த சமூகத்தை நடத்தப்போம் எனவே இது எங்களுக்குரிய கலாச்சாரம் எங்களுக்குரிய கலாச்சாரம் அல்ல அதைவிட கேவலம் என்ன தெரியுமா சில வீட்டுகளி ஆளினா பாதுகாக்கூட்டம் இந்த சமூகத்தை பின்பற்றுவோம் யாத்தின் ஓதுவது தவறு இல்ல ஆனால் போறோம் இரவு பன்னெண்டு மணிக்கு அல்ல பாதுகாக்கம் பேருக்கு என்ன மாதம் என்று தெரியாதேப்பவர்கள் தெரியாதே என்ன இப்படி வாழ்க்கைய வாழ்றோம் முப்பத்தண்ணு வந்தா என்ன பேச்சு தெரியுமா அவங்களோடு செய்துத்தானே அனுப்போம் அந்த நிலைமைத்தான் இன்றைக்கு நாட்டுக்கு பெரிய ஒரு குட்டம் எங்களை நிறைவேற்றுக்குரியவர்களே நாம் விளங்குவோம் கலாச்சாரத்தை அனுசரிக்க சொன்னாட்டு கலாச்சாரத்தை கைவிடுவோம் அதுக்குரியவர்களே உள்ள ஒரு உறுதி எடுப்போம் மாற்றங்கள் எங்க தெரியுமா ஒவ்வொரு கட்டத்திலையும் கொண்டு போவோம் இன்றைக்கு சிலர்களுடைய வாழ்க்கை தெரியுமா இந்த சீசன் வந்துட்டால் இருபது வாலிவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரியவர்கள் இன்றைக்கு இப்படி அப்பற்ற தவறுகள் செய்கிறோம் இடத்துல ஒரு கூட்டம் கட்டப்படுகிறேன் ஒரு கூட்டம் சோழிக்கப்படுகிறது நேற்று ஒரு குடும்பத்தை சந்தித்தேன் தெரியுமா நீங்களும் அப்படியா அளவுக்கணும் எங்களுக்கு நிம்மதிய அந்த குடும்பத்தை பார்த்தா இந்த காலத்தில இப்படியோ நிற்கலாம் ஆச்சரியம் நாலு பிள்ளை அந்த பிள்ளைக்கு வீட்டுல தூங்குறதுக்கு போடுறதுக்கு பாருங்களுடைய காலை சாப்பாடு என்ன தெரியுமா குடித்துட்டு வைத்துல எங்கே சாப்பாடு வருது சில நேரம் பவலைக்கு இருக்கும் இரவைக்கு இல்ல பவலுக்கு இருந்தா இரவைக்கு வாழ்க்கை ரெண்டு நாள் மூன்று நாள் சாப்பாடு இல்ல எங்களை முஸ்லீம்கள் வாழக்கூடிய வாழ்க்கை நாங்கள் விளையாடுக்கக்கூடிய ஒரு பத்து ரூபாய் இருநூறு சேர்த்து இல்லாத ஒரு வீட்டுக்கு ஒரு பாத்தர் பாடசாலை கொடுத்தா அந்த பீரியல் கேட்கிறதா வாழ்க்கையினுடைய கண்ணீரை தொடங்க நிம்மதியான வாழ்க்கை செய்ய மாட்டோம் செலவிக்க மாட்டோம் எனவே என்னைக்குரியவர்களே எங்களே இந்த பாச்சாரத்தை உண்மையானவர்களாக வாழ்வோம் அன் வி தெரியுமா இன்றைக்கு சில்ல்கள் என்ற இன்னைக்கு எப்படி சிந்தனை அனுதம் இல்லையோ இதை போல நாங்கள் மிகப்பெரிய ஒரு தவற செய்கிறோம் சிகரெட் அளிக்கும் நல்லவர்கள் சிகரெட் அளிக்கக்கூடியவர்கள் உருவமா யாரும் இதை போல சிகரெட் நாங்க சிகரெட் நூறு ரூபா இருநூறு சம்பாதிக்கிறோம் பெண்களுடைய தங்கி ஆவிகளுடைய தண்ணி பிண்டைக்கு இந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய எத்தனையோ சமூகத்தை மண்ணாக்கிய அந்த நாட்டூரித்து காரணமாகிய ஒரு கூட்டத்துடைய கண்ணீர் சிகரெட் கொண்டு விடுவோம் சிறப்பது சொல்கிறேன் ஒரு வாப்பாக பிள்ளையாக இருந்து உங்களை என்ன தெரியுமா சிகரெட் சிந்தனை எடுங்க புண்ணியானவர்கள மாட்டும்ரா அந்தவர்களே எங்களுக்கு இந்த ஒரு கலாச்சாரத்தை சந்திக்கிறார் எங்களுக்கு ஒரு வழிமுறையை சந்திக்கிறான் வழிகாட்டல் ஒவ்வொரு நவிவார்களையும் எந்த வழிகாட்டல காட்சியாக அந்த வழிகாட்டலை நாங்கள் எடுத்து வருகிறேன் சந்திப்போம் இதற்கு நம்ம இதே போன்ற ஒரு நாள் இப்ப செஞ்சிங்க நாங்க கண்ணை மூடி ஒரு கணம் சிந்திச்சா நாங்க வேதனை வாப்ப இருக்கிற குடும்ப வித்து மனைவி மலக்குள் மவுக்கு வார நேரம் யாருக்கும் விளங்காது விளங்கும் விளங்கும் எல்லாரும் பேசுவாங்க ஆனால் ஏந்த விரலாலும் கலப்பட்டு வாழத்தும் இந்த தொண்டை குறித்து வரும் திப்ப மனித கேட்பான் யார் இந்த தொண்டை புனியை குடிச்சிக்கிறார் யார் குடிச்சிருக்கிறார் திப்ப மனிதன் சீப்பான் என் நானும் மனதோ நீங்களும் மனுவை கட்ட அன்பு தாய் மனதை அன்பு மனுவை மனதை அந்த நேரத்தில் தொண்டை குழுவை அந்த இதில் ரூ நீ கொண்டு தருசீங்க பாப்பம் காட்டியலா அடக்கம் காட்டாதே அன்புமையை அந்த கட்டத்தில் இந்த ரூ கலத்தப்பட்ட கொண்டு போவாங்க அந்த நேரத்தில் நானும் நீங்களும் எந்த நிலையை பார்க்கிறோமோ அதுக்கு ஒரு வாழ்க்கைக்குரியவர்களே பாவத்துக்கு நாம் தவறுகளை திருத்துவோம் அந்நிய கலாச்சாரத்தை எங்களுக்கு தூரமாக்குவோம் வாழ்வோம் அப்பதான் उल नाम मुंकर मर की ஆனா எழுந்து வச்சுக்கோங்க அந்த நில மவுத்துக்கு விமோசனம் வழிவகுத்துவிடும் நரகத்துக்கு வழிவகுத்து எனவே இன்னியத்துக்குரியவர்களே நானும் நீங்களும் இன்றைக்கு எங்களிடம் வாழ்க்கையில உன் மாற்றத்தை கொண்டு வருவோம் அந்நிய கலாச்சாரத்தை பெறுவோம் அன்புக்குரியவர்களே நீங்களும் கூட்டும் அந்நிய கலாச்சாரங்களும் இது இல்லாம வாழ்க்கை சத்தம் ஒரு போறார்கள் எங்கள் சமூகம் அடிக்கப்படுதா நாங்கள் எல்லாரும் இந்த தூரத்திற்கு பழி தாக்கப்படுதா எண்ணிப்புக்குரியவர்களே என்ன கவலை தெரியுமா முஸ்லீம்கள் கொஞ்சம் பரத்தை பார்க்கிறோம் நிலைமை என்ன யாருடைய ஒரு நாள் சிந்திச்சு பார்ப்போம் ஒரு நாள் ஒரு அந்நியமாக ஒரு பெரும்பான்மை இனத்திலும் இந்த நாட்டில் இங்க கூடிய மூன்று இனத்தில் ஒரு இனும் எப்படியா ஒரு நாள் அவர்களுடைய திருமண வித்தில அவர்களுடைய வைவத்தில வெறுமொழியாவது உத்தில எங்கட குழந்தை எங்கட கே பகலா வரலாறு காட்டோ மாட்டோம் வரலாறு காட்டோ மேலாறு உண்மையான இலக்கறியப்பட்டு அந்த அந்த தமிழகத்தால் குராயமாட்டாங்க தெரியுமா இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே கண்ணியமானவர்கள் மறுமையில் உலகத்துக்கே எல்லா ஒரு கலிதா சொந்த அவனா சேர்க்கிறான் அப்படியாப்பட்ட கண்ணியமந்திருமணம் எட்டு முஸ்லிம் சமூகத்துக்கு நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் வாழ்வோம் ஒவ்வொரு நாளும் உண்டை யோசிப்போம் நான் ஒரு செயலை செய்கிறேன் இந்த செயல் இந்த உண்மைத்துக்கு நலவை ஏற்படுத்துமா இது மார்க்கம் காட்டித் இல்லையா மன்னித்து அருவாராக முஸ்லிம்களாக வாழ்ப்பாயாக தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க நசைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது அது வந்து விடுதலை பெறவிக்கினத்தீத ஒரு வாக்குவாயாக யாருலா அந்த கலாச்சார நிலவிக்கின ஒரு வாக்குவாயாக யாழ்லா உண்மையான ஒரு வாக்குவாயாக விற்கூடியவர்கள் ஆத்த விற்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு யாழ்லாக்குவாயாக அதவட்டும் தூரமாக்குவாயாக எங்களை கண்ணியப்படுத்துவாயாக யாழ்லா மம்மாதிரி மிக்க பெற்றோர்களாக்குவாயாக யாவா மம்மாதிரி மிக்க பிள்ளைகளை தந்திருவாயாக யாழ்லா மனைவிய கபூ செய்வாயாக முஸ்லிம்கள் அனுசரிப்பாயாக மக்களுக்கு இறக்கம் காட்டுவாயாக அவர்களுக்கு நிம்மதியாக எடுப்பையாக இரக்கம் உள்ளவனில் யாழ்வா யார யாரெல்லாம் சொல்ல முடியாம தத்திருக்கிறார்களோ அப்படியா போட்டவர்களுக்கு யாழ்நா நெசீப் உருவாக்கிடுவாயாக நிம்மதியை கொடுப்பாயாக முஸ்லீம்களப்படுத்துவாயாக உருவாக்குவாயாக வாழ்ந்து கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில நிம்மதியாக வாழ்ந்து ஓடு விருப்பத்தோட யா இலா இல்லம் வாசு வா என்று கனிமாவோடு இந்த உலகத்தை மட்டும் வாழ்வற்றி சௌகி செய்வாயாக